வணக்கம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வென்ற அணி நெதர்லாந்து 2. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு அன்று நண்பர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது மூன்று தேசிய கைத்தறி தினம் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளையணி வெளியேறி இயக்கத்தின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதல் இடத்தை பெற்றுள்ளவர் விராட் கோலி 5. வல்விலோரி திருவிழா நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நூத்தி இருபத்தி மூன்றாவது அமைப்பு திருத்த மசோதா எதனை சார்ந்தது 2. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் முதல் பிராமணர் அல்லாத அர்ச்சகர் எந்த ஊரில் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று உச்ச நீதிமன்றத்தின் தற்போது பணியில் அல்லாத பெண் நீதிபதி யார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக பேட்மிண்டன் போட்டி எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி